ونشهد ان محمدًا ن عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ بوأن على إبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود واجعل في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله مولانا العظيم எா புகழும் கோடான கோடி படைத்தினங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை எல்லாம் முஸ்லீம்களாக வாழ வைத்த அந்த அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அலகது இல்லா சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய சோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் வரலாறு நெடுங்கிலும் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றமுண்டான அல்லாஹுவால் வழங்கப்பட்ட வளங்களையும் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவுக்கு வருகை தந்து இழத்தி காப்புடைய நீத்தோடு மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகானு எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா மாதங்களை பன்னிரண்டாக படைத்து அந்த மாதங்களுக்கு மத்தியிலே நான்கு மாதங்களை சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதங்களாக அமைத்திருக்கிறார் வானங்கள் பூமியை படைத்த தினத்திலேயே மாதங்கள் பன்னிரண்டாக இருக்க வேண்டும் அந்த மாதங்களுக்கு மத்தியிலே நான்கு மாதங்கள் ரஜப் துல் காதா துல் இஜா முஹர்ரம் எனப்படக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் மாதங்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா தீர்மானித்து விட்டான் அப்படிப்பட்ட கண்ணியமான சிறப்பான மாதங்களில் ஒன்றான அதனுடைய விருதி கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் சுமார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் மிகவும் கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய து எனப்படிய மாதத்திலே நாங்கள் நுழைவதற்காக வேண்டி காத்துக்கொண்டிருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களை நோக்கி வர இருக்கின்ற இந்த மாதத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே என்படத்திலே இருந்து அல்லாஹு தாலா எதனை எதிர்பார்க்கின்றான் என்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் இன்றைய குத்துபா பிரசங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது அருமை இந்த பெரியார்களே மாதங்களிலும் யுத்தம் செய்வது மாதங்களிலே இருக்கின்ற ஒரு மாதமாக துல் ஷிஜா இந்த துல்சிஜா மாதத்தின் முதல் பத்து நாட்கள் மாத்திரமல்ல அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள் ஐயா முத்த ஷிரீஸ் எனப்படக்கூடிய அந்த மூன்று நாட்களும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையோடு மிகவும் நெருக்கமான உறவு கொண்ட நாட்களாக இருக்கின்றன நாங்கள் சிறப்பாக கடத்துவதற்கான ஒரு திட்டத்தை இப்போதை தீட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அருமை சகோதரிகளே பெரியார்களே இந்த துல்சிஜா மாதம் இந்த துல்சிஜா மாதம் மிக பாக்கியம் மாதமாக இருப்பதற்கான முதலாவது காரணம் இஸ்லாத்தின் கடமைகளுள் ஐந்து கடமைகளுள் ஒன்றாகிய கடமையை நோன்பு நோற்றால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எதிர் வரக்கூடிய ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கண்மணியான ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட அரபாவுடைய நாளையும் இந்த துல்ஹிஜா மாதம் தான் தன்னகத்தை அப்படிப்பட்ட நாங்கள் கொண்டாடுகிறோம் பதிமூன்று நாட்களிலும் நாங்கள் குர்பான் எனப்படக்கூடிய அந்த அல்லாஹுத்தாலாவுக்கு மிகவும் சிறப்பான விருப்பமான அந்த அமலை செய்கின்றோம் அந்த வகையில் இந்த பதிமூன்று நாட்களும் அல்லாஹு தாலாவுடைய பார்வையிலே சிறப்புக்குரிய நாட்களாக இருப்பது மாத்திரமல்ல இந்த மாதத்திலே மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒன்றாகிய சவுதி அரேபியாவின் ஹிஜாஸ் பிராந்தியம் பூணக்கூடிய ஒரு பிராந்தியமாக இருக்கிறது உலகத்தின் நாலா புறங்களிலிருந்தும் மிகவும் கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் மத்தியிலே நீண்ட நாட்களாக நீயத்து வைத்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு குழுமி லட்சக்கணக்கான ஹஜ்ஜாஜிகளை நாங்கள் இந்த மாதத்திலேதான் அந்த பிரதேசத்திலே சந்திக்கின்றோம் அல்லாஹுடைய தியாகங்களை செய்தவர்களாக அந்த மண்ணிலே அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் எவ்வளோ அரபாயனப்படக்கூடிய ஒன்பதாவது தினத்திலே அவர்கள் தங்களுடைய காரியங்களை விசேஷமாக செய்கின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த துல் மாதத்தின் முதல் பத்து நாட்களை பற்றி விசேடமாக குரானிலே சொல்லி இருக்கின்றான் பெரும்பாலான இமாம்களுடைய கருத்தின்படி அதே நேரம் பத்து நாட்களின் மீது பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று குரானிலே சொல்லி காட்டுகின்றானே அந்த இரவுகள் நிச்சயமாக இந்த துல்ஹிஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களுடைய இரவுகளைத்தான் குறிக்கும் என்பது இமாம் கபரி இமாம் இபுல் கத்தீர் போன்ற மிக பிரபல்யமான இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பாக புரிந்து வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அது மாத்திரமல்ல ரசூல் லாஹி சல்லு அவர்கள் இந்த முதல் பத்து நாட்களையும் பற்றி விசேடமாக ஒரு ஹதீசிலே கூறியிருக்கிறார்கள் இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்கின்றன இந்த அமல்கள் செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் விருப்பத்துக்கூடிய அமல்களாக இருக்கின்றன என்று சொன்னார்கள் மாமின் ஐயாமின் அல்ல அமர்ஹாஹில் கேட்கிறார்கள் யார் சூழல்லா ஜிஹாது செய்வதனை விடவும் அந்த நேரத்திலே அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அமல்களுக்கு சிறப்பு இருக்கிறது ஆனாலும் ஒரு மனிதன் ஜிஹாதுக்காக வேண்டி தான் வெளிச்செல்லுகின்றான் தனது சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு திரும்பிச் செல்லுகின்றான் ஆனாலும் அவன் வீட்டை வந்து அடையவில்லை அவன் இறந்து விட்டான் அவனுடைய அர்ப்பணித்து விட்டான் அந்தஸ்து மிகவும் உயர்வானது என்று அந்த மனிதனை மாத்திரம் விதிவிலக்காக ரசூர்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறித்து காட்டினார்கள் அப்படியான ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த சிரேஷ்டமான அந்த அமலை விடவும் அந்த அமல் மாத்திரம்தான் சிறப்பானது மற்றபடி இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களுக்குத்தான் விசேடம் இருக்கிறது சிறப்பு இருக்கிறது என்ற கருத்தை அலை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே சகோதரிகளே பெரியார்களே இன்னும் ஒரே எம்மை வந்தடே இருக்கின்ற இந்த மாதத்தின் பத்து நாட்களையும் எப்படி நாங்கள் கடாத்துவது என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் அதிகரித்துள்ளுங்கள் என்று சொன்ன இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படுகின்ற சாலிஹான அமல்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமானவை என்றால் அந்த சாலிஹான அமல்களை வரையறுத்து அவர்கள் சொல்லவில்லை அது சதப்பா கொடுப்பதாக இருக்கலாம் நோன்பிருப்பதாக இருக்கலாம் அல்லது நாங்கள் உறவினர்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதாக இருக்கலாம் எமது தாய் தகப்பனோடு எமது உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதாக இருக்கலாம் அல்லது ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கலாம் அமல்கள் என்று கருதப்படுகின்றனவோ அந்த அமல்கள் அனைத்தையும் அதிகரித்துக் கொண்டால் அஹ் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவையாக அவை இருக்கும் என்ற கருத்தை அலைவசல்லம் அவர்கள் அதன் மூலமாக உணர்த்த வருகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே இந்த துல்ஹித்யா மாதத்தின் முதல் பத்து நாட்களும் எமது வாழ்க்கையிலே ஜொலிக்கக்கூடிய நாட்களாக பயன்மிக்க நாட்களாக எமக்கெல்லாம் நன்மைகளை அள்ளி வழங்கும் நாட்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த நாட்களுக்கான திட்டம் எம்மிடத்திலே தேவைப்படுகிறது நாம் வாழக்கூடிய நாட்டிலே முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இன்னொரு என்ன பிரச்சனைகள் காணப்படுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான இந்த இக்கட்டான காலகட்டத்திலே எமது பாவங்களிலிருந்து தூரமாக்க வேண்டி அல்லாஹுத்தாலாவுக்கு மிகவும் நெருக்கமாக நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது என்னை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த முதல் பத்து நாட்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ரமதானுடைய கடைசி பத்து நாட்களும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே மிகவும் விசேடமானவையாக இருக்கின்றனவோ அதே இந்த துல்ஹிஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களும் விசேடமானவையாக இருக்கின்றன என்ற கருத்தை நாம் அடிக்கடி மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் மா அதிலே ஹ்ஜுடைய கிரியைகள் இடம்பெறுகின்றன என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனாலும் அந்த ஹஜ்ஜின் கதாநாயகன் யார் என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கின்ற மிக முக்கியமான மூன்று மதங்கள் யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் இந்த மூன்று சமயங்களை சேர்ந்தவர்களும் பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதர் தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற ஒரு கண்ணியமான ஒரு விழாவாகத்தான் இந்த பதிமூன்று நாட்களையும் நாங்கள் கருத இருக்கிறது அவர்கள்தான் இந்த ஹஜ்ஜினுடைய கடமையின் ஆணிவேராக இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களும் இந்த காபத்துள்ள ஒரு சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை அடித்தளங்களில் இருந்து அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு தான் சொன்னான் அங்க மக்களுக்கு மத்தியிலே அடைப்பு விடுப்பீர்களாக அவர்கள் மெலிந்த குதிரைகளிலும் மெலிந்த ஒத்தகங்களிலும் மிகவும் தூரமான பிரதேசங்களிலிருந்தும் இந்த காபத்துவாவை தரிசிப்பதற்காக வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வருகை இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள் அங்கே ருக்கோல் செய்வார்கள் அவர்கள் கயாமிலே ஈடுபடுவார்கள் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கான தூய்மையான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் என்று அல்லா தாலா அந்த கட்டளையிட்டானே அந்த கட்டளையின் தொடராகத்தான் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழிந்தும் கூட அந்த ஹஜ்ஜி கடமையை நாங்கள் எல்லோரும் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் அபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களும் செய்த தியாகங்கள் இந்த காலப்பிரிவில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் ஒரு கொள்கைக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்திலே ஏகத்துவத்தை தங்களுடைய வாழ்ந்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் முன்மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்திலே விட்டு சென்றவர்கள் அவர்கள் சென்ற இடங்களில் எஹித்து அதே போன்ற ஹிஜாஜ் பிரதேசங்களிலே அவர்களுடைய பாதங்கள் பட்டிருக்கின்றன ஒரு சமூகமாகவே இந்த உலகத்தில் இருந்தார்கள் புகழ்ந்து காட்டுகிறான் அவர்களை அல்லாஹு தாலா தனது நண்பனாக எடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல அவர்தான் முஸ்லீம்கள் எங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயரிட்டார் என்றும் சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட மிகவும் விசேஷமான ஒரு நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நாம் எமது ஐங்கால தொழுகையிலே அவரை ஞாபகப்படுத்துகின்றோம் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ செலவாக்கு சொல்வாயாக எப்படி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் பிச்சலங்களின் மீதும் நீ செலவாத்து சொன்னாயோ அது போன்று நீ செலவாத்து சொல்வாயாக என்று இப்ராஹிம் அலி அவரை அந்தளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு நபி இருப்பார்களாக இருந்தால் ரசூல் சல்லு அலைவசல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை சொல்லி காட்ட முடியும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை பற்றியெல்லாம் குரான் அல்லாஹு தாலா மிகவும் அதிகமாக பேசுகிறான். அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த குரான் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறார் அவர்களுடைய பெயர் நாமத்திலே ஒரு சூரா இருக்கிறது சூரா இப்ராஹிம் என்று அந்த அளவு சூரத்துக்கு அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எமது முஸ்லிம் சமுதாயத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் முன்மாதிரியாக ரோல் மோடலாக கொள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை அல்லாஹு தாலா பின்வருமாறு விழித்து சொல்கிறான் அல்லா துஷ்ரிக் அங்கே நின்று கொண்டு வணங்குபவர்களுக்காக அங்கே ருக்கு செய்பவர்களுக்காக சுஜூது செய்பவர்களுக்காக பற்றி நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை நீங்கள் அழைப்பீராக நடந்து வருார்கள்ா அந்த நபி இப்ராிம் அலாம் அவர்களுக்கு சொன்னான் எனவே இந்த துல்ஹிஜா மாதத்திலே நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக ஒரு பர்சனாலிட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள் அளவுக்கும் எமது இந்த ரோல்ஸ இந்த மாதிரிகளை நாங்கள் எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே ஞாபகப்படுத்துகிறோம் எமது சிறார்களுக்கு இந்த மகத்தான மா பற்றிய வரலாற்றை எந்த தூரம் நாங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம் இவர்கள் பற்றிய புத்தகங்கள் எந்த தூரம் எமது வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றன எமது அகதியாக்களிலும் எமது மதரசாக்களிலும் எமது ஹொத்துபாக்களிலும் ஏன் எமது இஸ்லாம் பாடத்திலும் இவற்றையெல்லாம் நாங்கள் அருமையாக சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு இந்த முன்மாதிரிகளை அறிமுகம் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் இந்த பதிமூன்று நாட்களிலும் நாங்கள் செய்ய வேண்டிய சாலையான அமல்களிலே ஒன்றாக இருக்க வேண்டியது இந்த முன்மாதிரிகளை எமது சமுதாயத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவது இன்ன உண உம்மா நிச்சயமாக அவர்கள் ஒரு சமூகமாகவே இருந்தார்கள் அற்புதமான ஒரு ஆளு அற்புதமான ஒரு ஆளுமை அந்த ஆளுமையை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கான ஏற்பாடுகளை கொள்கைக்காக வேண்டி நெருப்பு கிடங்கு கூட விடுவதற்கு தயாராக இருந்த வயோதிபத்தில் கூட தன்னுடைய அருமை புதல்வரை அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிய அந்த மாமனிதர் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் கூட அல்லாஹு தாராவுடைய கட்டளையின் பேரில் சுடுமணிலே விட்டு விட்டு வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது அவருடைய சந்ததிக்கும் நீ எப்படி தரவார்த்து சொன்னாயோ எப்படி தரம் சொன்னாயோ அது போன்று அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் பொழிவாயாக என்று நாங்கள் சொல்லுவது எமது அத்தகையத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த இரண்டாவது விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் முதல் பத்து நாட்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அதிகமான காரியான அமல்களை செய்வதற்கு நாங்கள் முண்டி அடிக்க வேண்டும் இந்த 10 நாட்களிலே இரண்டாவது இந்த பத்து நாட்களுக்கும் இவ்வளவு தூரம் சிறப்பு வருவதற்கு அல்லது பதிமூன்று நாட்களுக்கும் சிறப்பு வருவதற்கு காரணமாக அமைந்த அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அதிகமாக நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் அவர்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் அடைந்து கொள்வோம் மூன்றாவது விஷயம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் குர்பான் உதஹையா என்பதாகும் என்பது கூட நாங்கள் ஏற்கனவே சொல்லி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தனது புதல்வனை அறுப்பதற்கு தயாராக இருந்த அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான சுண்ணா முகக்கதாவாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய இது பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் உங்களுடைய அறுப்பை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாரா குரானிலே சொல்லிக் காட்டுகின்றான் எனவே இப்ராஹிம் அலி அவர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் எங்களுக்கு இந்த குர்பான் சுண்ண தாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஒட்டகத்தை மாட்டை ஆட்டை எங்களுக்கு அறுக்கும்படி சொல்ல காரணம் என்ன அவற்றை எல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் தஷ்குரும் நாங்கள் எல்லோரும் அந்த மிருகங்களை எல்லாம் அறுத்து அல்லாஹு தாலாவுக்கு சுக்குரு செய்கின்றோமா நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று பார்ப்பதற்காக அவற்றை தந்திருக்கிறான் அவற்றின் மீது எங்களுக்கு மோகம் இருக்கலாம் எங்களுக்கு ஆட்டு மந்தைகள் இருக்கலாம் மாட்டு மந்தைகள் இருக்கலாம் அல்லது ஒட்டகங்கள் பலவாறு இருக்கலாம் அவற்றை எல்லாம் அறுப்பதற்கான எங்களிடத்திலே இருக்கிறதா அல்லது கஞ்சசனம் இருக்கிறதா என்று அல்லாஹு தாலா பரீட்சிக்கிறான் எமது பணத்தை எமது சொத்து செல்வங்களை அல்லாஹு தாலா சொன்ன பிரகாரம் செலவழிப்பதற்கான தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோமா என்று சோதிப்பதுதான் குருபானுடைய உபஹியாவுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது அந்த குர்பானுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான இன்னும் ஒரு நோக்கத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் உணவாக இறைச்சியை உறவினர்களுக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் மூணில் ஒரு பங்கை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதில் மூன்றில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு வசதி பங்கிடப்பட வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் والمعسر فكلوا منها واطعموا البائس الفقير அந்த இறைச்சியை கேட்டு வருகின்றார்களோ யாரெல்லாம் கேட்டு வராமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் தேவை உடையவர்களுக்கும் நீங்கள் அதிலிருந்து கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் சரித்திரக்காரனாக இருக்கிறானோ ஏழ்மையோடு இருக்கின்றனோ யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கின்றானோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் நீங்களும் அதிலிருந்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹால சொல்லிக் காட்டுகிறான் எனவே குர்பான் கொடுக்கின்ற நாங்கள் கட்டாயமாக குறைப்பதற்கு ஒரு சாதனமாக ஒரு சந்தர்ப்பமாக குர்பானுடைய மிக முக்கியமான நோக்கங்களிலே ஒன்று குர்பான் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே கொடுக்கின்ற அந்த மனிதங்கத்திலே ஹிலாஸ் இருக்கிறதா என்று அல்லாஹு தாலா பயிற்சிக்கின்றான் இல்லை என்றால் நிச்சயமாக அவற்றினுடைய இறைச்சியோ அல்லது இரத்தமோ அல்லாஹு தாலாவை சென்றடைய மாட்டாது நிச்சயமாக நீங்கள் சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே இருக்கின்ற தக்குவா உங்களிடத்திலே இருக்கின்ற இஹலாத் தான் அங்கு அல்லாஹு தாலாவை சென்றடையும் என்ற குர்பானிலே சொல்லி காட்டுகின்றானே எனவே நாம் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கின்றோமா அல்லது பேருக்காக புகழுக்காக வேண்டி கொடுக்கின்றோமா என்றெல்லாம் அல்லாஹு தாலா பரீட்சிக்கின்ற சோதிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக குர்பான் இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்திலே குர்பானை பற்றி முவஹ்யாவை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம் அருமை சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இஸ்லாமிய நாடு அல்ல நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாத்திரமல்ல அண்மை காலத்திலே முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளுக்கு அல்லது அவர்களுடைய கிரியைகளுக்கு வழிபாடுகளுக்கு மிக அதிகமான கட்டுப்பாடுகளும் பிரச்சனைகளும் சவால்களும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்தை குர்பானுக்காக வேண்டிய என்ன பிரச்சனைகள் வருமோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எமது சிந்தனையை பாவிக்க வேண்டும் நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அமலை செய்ய போய் அந்த அமலை இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கான ஒரு ஊடகமாக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது ஒரு அமல் எந்த அல்லாவும் சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறையில் செய்யப்பட்டால்தான் அந்த அமல் பிரயோசனத்தை தரும் நன்மையையும் தரும் அது எல்லா அமல்களுக்கும் அது பொருத்தம் இல்லாவிட்டால் குளிக்க போய் சேறுபூசியது என்று சொல்வார்கள் நல் அமல் ஒன்றை செய்ய போய் நாங்கள் இஸ்லாத்துக்கு கெட்ட பெயரை தேடி கொடுத்தவர்களாக மாறி எனவே குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் நியத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டிய அடிப்படையான அம்சங்கள் இருக்கின்றன இஸ்லாம் மிருக வதையை கடுமையாக எதிர்க்கிறது இஸ்லாம் மனிதர்கள் மீது மாத்திரம் அல்ல மிருகங்களின் மீதும் இரக்கம் கொண்ட ஒரு மார்க்கம் அப்படியாக இருந்தால் அந்த இரக்கத்தை நாங்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் அனுமதி இருந்தாலும் அறுப்பதற்கான விதிமுறைகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு செய்வதாக இருந்தாலும் என்று கடமையாக்கி இருக்கிறான் என்றால் என்ன அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும் கடமையாக்கி இருக்கிறான் குத்திபாலை உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் இன்ன சொலாத்த நிச்சயமாக இந்த தொழுகையானது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லுகிறான் அது இந்த இடத்திலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற சொற்பிரயோகம் சகோதரர்களே பெரியார்களே இன்னொல்லாக கத்தபல் தான் நிச்சயமாக அல்லாஹாலி இருக்கிறான் முழுமையாக அல்லாவுடைய அவர்கள் சொல்லி இருக்கிறார் நீங்கள் சொல்கிறீர்களா நோன்பெருக்கிறீர்களா ஹிஜாப் அணுகிறீர்களா மற்றவர்களோடு பேசுகிறீர்களா கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்களா அந்த காரியங்கள் அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அதனை எப்படியும் செய்யலாம் என்பது அல்ல என்று சொல்லிவிட்ட ரசூல் சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் உடனடியாக பக்கத்திலே இதனை பற்றி சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு மிருகத்தை அறுப்பதாக இருந்தாலும் அதனை அழகான முறையிலே அருங்கள் அந்த குறை செய்கின்ற அந்த முறையை கூட அழகாக நேர்த்தியாகத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் முன்னோக்குவது ஒரே தடவையில் அறுத்து விடுவது அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிக்கு நாங்கள் நிம்மதியை வழங்க வேண்டும் அதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதனை ஓட்டி வருகின்ற பொழுது அதற்கு தொந்தரவு கொடுக்க கூடாது பயமுறுத்திலே நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு நெருக்கடிகளை கொடுக்க கூடாது மிகவும் சௌகரியமாக கொண்டு வர வேண்டும் அல்லாவுடைய ரசூல் எவ்வளவு அழகான ஒரு ஒழுக்கத்தை எங்களுக்கு கட்ட தருகிறார் இந்த நாட்டிலே ஒழுக்கங்கள் இருக்கின்றன இந்த நாட்டிலே சட்டத்தால் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட அதற்கான பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இத்தனை மாடுகளைத்தான் அல்லது இத்தனை ஆடுகளைத்தான் உங்களுடைய வாகனத்திலே ஏற்றி வரலாம் இதற்கு நீங்கள் அனுமதி எடுக்க வேண்டும் முறைகளில் தான் அவற்றை அறுக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் அறுக்க முடியாது என்றெல்லாம் அவற்றை பின்பற்றுவதற்கு மிகவும் அருகதையானவர்கள் முஸ்லீம்கள் அது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சட்டம் என்று சிந்திப்பதற்கு எந்த தேவையும் கிடையாது காரணம் அது கண்மணியான ரசூலாஹு அலைவசல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட கட்டளை அந்த மனிதன் அருங்கள் என்றும் சொல்லிருக்கிறார்கள் நாம் பின்பற்றுவது அரசாங்கத்தின் சட்டத்தை அல்ல ரசூலாஹுல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அழகான வழிமுறையை என்பதை மறந்துவிடக்கூடாது அருமை சகோதரிகளை பெரியார்களே நாட்டிலே வாழக்கூடிய பௌத்தர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் மாட்டை அவர்கள் புனிதமான ஒரு மிருகமாக பார்த்து வருகிறார்கள் மாடு அறுப்பது எப்படி போனாலும் மீன் கூட சாப்பிடக்கூடாது அதுவும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முட்டையை கூட சாப்பிடுவது அந்த கோழிக்கு செய்கின்ற அநியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றோம் இப்படியாக அவர்களுக்கு மத்தியிலே இந்த மாடு அறுக்க கூடாது என்ற பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது அதற்காக பாடல்கள் கூட பாடப்படுகிறது அதற்காக வேண்டி விசேடமான தொலைக்காட்சி நாடகங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன கலந்துரையாடல்கள் கூட நடாத்தப்பட்டு வருகின்றன பாடசாலைகளுக்கு சென்று விசேடமான நிகழ்ச்சிகளை அவர்கள் நடாத்தி இந்த மிருகங்களை கொலை செய்பவர்களை அல்லது விட்டுபவர்களை பற்றிய மோசமான அபிப்பிராயங்களை மனதுகளிலே பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் கண்மூடி கொண்டு வாழ முடியாது நான் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை நாடு என்பது நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையினர் இந்த நாட்டை மிருகமாக கணித்து வருகிறார்கள் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது அருமை சகோதரர்களே பெரியார்கள் எமது சமுதாயத்திற்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுலாஹி செல்லந்தாக வளைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவையும் மறுமை நாளையும் விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்கள் தனது பக்கத்து விட்டானுக்கு தொந்தரவு செய்யவேண்டாம் வேண்டாம் நோவினை வேண்டாம் என்று சொல்லி காட்டினார்கள் எமது பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லீம் அல்லாதவன் இருக்கிறான் என்றால் அவனும் ஒரு பக்கத்து வீட்டான் அவன் முஸ்லீம் அல்லாதவன் தானே அவனுடைய மனது புண்படும் வகையில் நான் நடந்து கொள்வேன் என்று யோசித்தால் அப்படி யோசிக்கின்ற மனிதனுக்கு ஈமான் கிடையாது என்ற கருத்து இந்த ஹதீசில் மாத்திரம் அல்ல இன்னும் ஒரு ஹதீசிலும் சொல்லப்பட்டிருக்கிறது உமின் சொன்ன சாக்கள் கேட்கிறார்கள் யார் சூலல்லா அந்த மனிதன் யார் என்று கேட்கிறார்கள் மல்லம் ஜாரு எந்த மனிதன் எந்த மனிதனுடைய தொந்தரவுகளில் பக்கத்து விட்டான் பாதுகாப்பு பெறவில்லையோ அந்த மனிதன் தான் நிச்சயமாக மிருகங்களை ஓட்டி வருகின்ற பொழுதும் அறுக்கின்ற பொழுதும் அவற்றினுடைய கழிவுகளை அகற்றுகின்ற பொழுதும் ஏன் அறுக்கப்பட்ட இறைச்சியை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்லுகின்ற போதும் கவனிக்க வேண்டிய அடிப்படையான உண்மைகளை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியிருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியார்களே இந்த விவகாரத்திலே நாங்கள் புத்திசாதுரிய தூர நோக்கோடு நாங்கள் நடந்து கொள்ளாத போது அடுத்த வருடம் சில நேரங்களில் இதனை விடவும் பயங்கரமான நெருக்கதல்களுக்கு நாங்கள் உள்ளாகலாம் சில நேரங்களில் இந்த நாட்டிலே மாடுகளை அறுப்பதற்காக முழுமையான தடை சட்டம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு கூட இருந்து வருகிறது அப்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் எப்படி இந்த சுண்ணத்தான காரியத்தை செய்வது என்பது சம்பந்தமாக இந்த நாட்டிலே உலமாக்கலோடு கலந்துரையாட வேண்டியிருக்கிறது அவர்களுடைய புத்திமதிகளை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது எனவே சகோதரர்களே இந்த சுண்ணத்தான இது ஒரு வாஜிபல்ல இது ஒரு கடமை அல்ல இது ஒரு சுண்ணக்கதா மாத்திரம்தான் இந்த பதிமூன்று நாட்களிலும் அதனை பற்றி சிந்திக்கின்றன நாம் எத்தனையோ வாஜிபுகளை விட்டிருக்கிறோம் என்பதனை பற்றியும் சிந்திக்க வேண்டும் சிலரை நாங்கள் பார்க்கின்றோம் மிருகங்களை குர்பானிக்காக தயார் பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய தாயோடு கோபித்துக் கொண்டிருப்பார்கள் பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய காணி பூமிகளை பிடித்துக் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் பயங்கரமான ஏமாற்றல்களையும் பொய்களையும் அவர்கள் சம்பந்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்கள் எத்தனையோ ஹராம்களை செய்து கொண்டிருப்பார்கள் எத்தனையோ பாதிப்புகளை விட்டிருப்பார்கள் ஆனால் மிக அதிகமான அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் என்பதை மறந்து விடாமல் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மையினராக வாழுகிறோம் என்பதையும் மறந்து விடாமல் இந்த சுண்ணத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ஒரு நாள் அப்துல்லா இமர் கவி அல்லாஹு அவர்கள் பாதையிலே நடந்து செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே குடைசி குடத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு கோழியை பிடித்து கட்டி வைத்துக் அந்த கோழிக்கு கல்லால் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வினோதம் கிடைத்துக் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த இடத்துக்கு வந்த அவர்கள் சையுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ் அல்லாஹி நிச்சயமாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்களை ரசூல் அலி வசல்லார்கள் யாரெல்லாம் விளையாட்டு காட்டுகிறார்களோ அல்லது தங்களுடைய இப்படியான காரியங்களிலே சம்பந்தப்படுத்துகிறார்களோ அவர்களை நிச்சயமாக லயான ரசூல் லாஹி சல்லி சல்லு அலி வல்லம் சல்லாஹு அலைய வல்லம் அவர்கள் லயனத்தை என்று அப்துல்லா உமர் ரவி அல்லாஹு தாரான் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று சிந்திக்க முடியாது இப்படியான சிறு சிறு காரியங்களிலே நாம் விடுகின்ற தவறு முஸ்லிம் சமுதாயத்தையே மிகப்பெரிய குற்றவாளி கூண்டில் நிறுத்திவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே சகோதரர்களே எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த துல்சிஜா மாதத்திலே இருக்கின்ற முதல் பதிமூன்று நாட்களையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் குறிப்பாக அரப்பாவுடைய தினத்திலே நோன்பிருப்பதற்கும் எங்களுடைய ஒதுசையா கடமையை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எல்லோரும் நியத்து வைத்துக் வேண்டும் வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக இந்த எதிர் நோக்கி இருக்கக்கூடிய இந்த துல்சிஜா மாதத்தின் பதிமூன்று நாட்களிலும் நல்ல அமல்களிலே மிகவும் வேகமாக தீவிரமாக ஈடுபடக்கூடிய உடல் சுகத்தையும் மனநிலையையும் அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக உற்றார் உறவினர்கள் பெற்றாருடைய பாவங்களையும் மன்னித்து வருவாயாக விசிட் எஸ் எல் ஹப் டாட்